प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்தேற்றைக்காணையா நம தேஜ் दैवीम अभिजातस्य நாதி भगवान श्री कृष्णर தெய்வ சம்பத்து அசுர சம்பத்து என்று பகுத்தறிகிறார் அசுர சம்பத்தை விடணும் தெய்வ சம்பத்தை கை கொள்ளணும் இந்த இடத்துல சம்பத்துங்கிற சொல்லுக்கு குணங்கள்னு பேர் தெய்வீக குணங்கள் அசுர குணங்கள் நற்பண்புகள் தீய பண்புகள் என்ன எதுவுமே நீண்ட கால பழக்கத்தினால்தான் வருகிறது அதனால தான் பண்புன்னு சொல்ல வேண்டி தீமைகள் கூட ஒரே நாளில் ஒரு மனிதன் பழகிடுறதில்லை தீமைகளை செஞ்சு செஞ்சு தீமைகளுக்கே அடிமை ஆயிடுறான் அதே மாதிரி நல்லதை செஞ்சு செஞ்சு நல்லதன் மயமாக நாம் ஆகிவிடுகிறோம் ஆகவே நன்மையும் தீமையும் ஒரே நாளில் நம்மிடத்தில் வந்து சேருவது கிடையாது அதனால தான் பண்புகள்னு சொல்ல வேண்டியிருக்கு பண்புன்னா நீண்டகால பழக்கத்தினால் உருவாகிற சுவாவங்கள் நற்குணங்கள் தீக்குணங்கள் நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம் ஆகவே இந்த நற்குணங்களை தெய்வீ சம்பத் என்றும் தீய குணங்களையெல்லாம் அசுர சம்பத் என்றும் பகுத்தறிஞ்சு நமக்கு உபதேசம் பண்றார் பகவான் இதெல்லாம் நற்குணங்கள் இதெல்லாம் தீ என்று வகுத்து நமக்கு உபதேசம் பண்றார் அச்சமின்மை மனத் தூய்மை ஞான யோகத்திலே நிலைத்திருத்தல் பொருட்பற்றை நீக்குவதற்காக நம்மிடமுள்ள பொருள்களையெல்லாம் பிறருக்கு அன்போடு மனமுவந்து பகிர்ந்தளித்தல் அல்லது வழங்குதல் புலனடக்கம் பழுகுதல் வேள்விகளை அதாவது இறை வழிபாடுகளை நன்றாக முறையாக செய்தல் நன்கு மனது பண்படுவதற்காக இடைவிடாது சாஸ்திரங்களை ஓதி பொருள் உணர்தல் பிறகு தவத்தை மேற்கொள்ளுதல் இது பிறகு விரிவாக வரப்போகிறது நேர்மை கடைப்பிடித்தல் பிறரை துன்புறுத்தாமல் இருத்தல் பொய் பேசாமல் உள்ளதை உள்ளவாறு பேசுதல் கோபப்படாமல் பொறுமையை காத்தல் துறவு மனப்பான்மையோடு வாழுதல் மனதிலே எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி வைத்திருத்தல் புறஞ்சொல்லாமல் இருத்தல் புறஞ்சொல்லுதல் அல்லது கோள் மூட்டுதல் இவைகளை விட்டுவிடுதல் துன்பப்படுகின்ற உயிர்களிடத்திலே கருணை காட்டுதல் அலோலுப்தம் அதாவது புலநின்பொருள்கள் இருந்தாலும் மனக்கட்டுப்பாடோடு புலநின்ப நாட்டங்களை வெற்றி கொள்ளுதல் மென்மையாக செயல்படுதல் நம்மை பிறர் புகழ்ந்தால் அந்த புகழை மறுக்கின்ற கோணத்திலே வெட்கப்படுதல் உண்மையிலேயே பிறகு சொற்கள் செயல்கள் இவைகளையெல்லாம் காரணமில்லாமல் பயன்படுத்தாமல் இருத்தல் நேற்று உடல் அசைவுகளை சொன்னேன் பேச்சும் கூடாது என்று விளக்கம் காணப்படுகிறது தேவையில்லாமல் பேசக்கூடாது பயனற்ற சொற்களை பேசக்கூடாது தேவையில்லாமல் பேசக்கூடாது தேவையில்லாம கை கால்களை எல்லாம் அசைக்கக்கூடாது அனாவசியமாக பேசின் இருக்கிறதுங்கிறது அசுரகுணம் என்று இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கு இப்போ அடுத்தபடியாக தேஜகா தேஜகான்னு சொன்னால் நான் நல்லதை செய்வதற்கு முன்னால் செல்வது நான் நான் என்று முந்திக் கொள்வது அதுக்கு பெயர் தேஜகா பிராகல்பியம் உடம்புல இருக்கிற தோலில் இருக்கிற ஒளி அல்ல அப்படிங்கிற ஆதிசங்கரர் நத்வகதா தீப்திகி தோலிலே தோன்றும் ஒளி அல்ல ஆர்வம் கொண்டு அனைவரையும் காட்டிலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு செயல் புரிதல் பிறர் என்று நினைக்கிறது கிடையாது மேலோங்கி இருத்தல் டாமினேட்டிங் அர்த்தம் டாமினேட்டன் ஃபார் பாசிட்டிவ் சென்ஸ்ல எடுத்துக்கணும் நல்ல காரியத்தை நம்ம முன்னால் நின்று செய்யணும் நம்முடைய பெரியவங்கள்லாம் நமக்கு சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ பண்பாடுகள்லாம் இருக்கிறது இவைகளெல்லாம் பாதுகாப்பதற்கு நான் முன் வருகிறேன் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்க நிறைய பேர் இன்பத்துக்கு மாத்திரம்தான் வருவாங்க குதிரை கொள்ளுனா வாயத்திற்கும் கடிவாளம்னா வாய மூடுங்கிற மாதிரி பெரும்பாலான மக்கள் நம்முடைய பண்பாட்டை பாதுகாப்பதற்கு முன் வருவது கிடையாது அவர்களுக்கு அச்சம் எப்போ பார்த்தாலும் இந்த சாப்பிட்டு இந்த உடம்பை அழியிற உடம்ப எப்படியாவது பாதுகாத்து இதுக்கு சுகம் கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இதை எப்படி இந்த உடம்பை வச்சுக்கணுங்கிற அந்த வாழ்க்கை முறை பண்பாட்டு வாழ்க்கை முறையை அவர்கள் அறிவதும் இல்லை அறிய விரும்புவதும் இல்லை எடுத்து சொன்னாலும் கேட்டுக்கொள்வதும் இல்லை ஆகவே யாரோ சிலர் தான் இந்த மொழியை காப்பாற்ற வேண்டும் இந்த பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று முன்னோக்கி வருகிறார்கள் அது கர்வத்தோடு இருக்கக்கூடாது நான் செய்கிறேங்கிற கர்வத்தோடு இருக்கக்கூடாது எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் இந்த சனாதன தர்மத்தை இந்த நம்முடைய சமூக பண்பாட்டை ஏழை மக்களை உயர்த்துகின்ற தன்மையை மனிதநேயத்தை வளர்ப்பதிலே நான் முன் நிற்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருவரும் முன்னிற்க வரணும் அந்த குணம் வந்து தெய்வீக குணங்கிற இங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தேஜஹா மேலும் உள்ள குணங்களை பற்றிய சிந்தனையை நாம் நாளை தொடர்வோம்